வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது செய்திச் சேவை டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளையிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் ராஜஸ்தானில் கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் பெரிய பாண்டி அவர்களின் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அவரது குழந்தைகளின் கல்விச் செலவை தமிழக அரசே ஏற்கும் எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஓக்கி பாதிக்கப்பட்ட மீனவர் அல்லாத மற்ற குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி பகுதியை பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என தமிழக ஆளுநருக்கு திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளாா் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சரக்கு லாரியுடன் பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் ஐம்பது பள்ளி குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி நிரம்பியுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னை ஒ சாலையில் செயல்பட்டு வரும் ரோபோட் எனப்படும் சைனீஸ் உணவகத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோக்கள் உணவு பரிமாற்றுவதால் அந்த உணவகம் பிரபலமடைந்து வருகிறது டெல்லியில் நடந்த இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தொன்னூறாவது ஆண்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் அரசின் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறினார் இந்தியாவின் முதல் ஸ்கொர்பின் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலான ஐ கல்வாரி நீர்மூழ்கி போர்க் கப்பலை பிரதமர் மோடி அவர்கள் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறாா் வங்கி கணக்கு மற்றும் காப்பீடுகள் ஆகியவற்றுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடுவை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது நிலக்கரி ஊழல் வலக்கில்… ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மது கோடா உள்ளிட்ட ஆறு பேர் மீது குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரபல பிட்காயின் பரிவர்த்தனை மையங்களில் நேற்று வருமான வரித்துறை சோதனை நடத்தியது ஆந்திரதேச மாநிலத்தில் விஜயவாடா பகுதியில் உள்ள கிருஷ்ணா நதியில் நீர்வழி விமான போக்குவரத்தின் வெள்ளோட்டத்தில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டு விமானத்தில் பயணித்தாா் உலகின் மிகவும் சக்தி அணுசக்தி நாடாக வடகொரியாவை மாற்றப்போவதாக அந்நாட்டு அதிபா் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளாா் வடகொரியா அணு ஆயுத சோதனையை நிறுத்தினால் அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியமும் புவி வழிகாட்டு செயற்கைக்கோள் அமைப்பை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது ஈரான் நாட்டின் தென்கிழக்கு மாகாணத்தில் நேற்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அமெரிக்காவின் அறிவியல் சேனல் ஒன்று ராமேஸ்வரம் கடலுக்கடியில் உள்ள கடல் பாலம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளது வணிகச் செய்திகள் லெனோவா குழுமத்தைச் சேர்ந்த மோட்டோரோலா மொபிலிட்டி நிறுவனம் சென்னையில் மோட்டோரோலா ஹப் என்ற பெயரில் வர்த்தக நிலையத்தை தொடங்கியுள்ளது போர் ஜி இணையதள சேவையில் இந்தியா நூற்றி இருபத்தி இரண்டு நாடுகள் பட்டியலில் நூற்றி ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் பணவீக்கம் பதினைந்து மாதங்களில் இல்லாத அளவுக்கு நான்கு புள்ளி எட்டு எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை அடுத்து இந்த பணவீக்கம் ஏற்பட்டது எல்ஐசி நிறுவனம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு என புதிய காப்பீட்டு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது மொஹாலியில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்தது இந்திய பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் மூன்றாவது இரட்டை சதத்தை அடித்து உலக சாதனை புரிந்தார் நேற்றைய மொஹாலி போட்டியில் தமிழக கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் தனது அறிமுகப் போட்டியில் விளையாடினார் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் ஆசிஸ் கிரிக்கெட் டெஸ்ட் தொடரின் மூன்றாவது போட்டி இன்று பெர்த் நகரில் தொடங்குகிறது தரவரிசையில் முதல் எட்டு இடங்களில் உள்ள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் துபாய் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டிகள் நேற்று தொடங்கின தென்னாப்பிரிக்காவில் சிறப்பாக பந்து வீசுவேன் என இந்திய பந்து உமேஷ் யாதவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சூர்யா கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது சொசுக்காருக்கு வரி ஏய்ப்பு செய்த வழக்கு தொடர்பாக மலையாள நடிகர் சுரேஷ் கோபி முன்ஜாமீன் தாக்கல் செய்துள்ளார் தான் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் தனுஷ் நடிப்பில் பாதையில் நிறுத்தப்பட்ட எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியுள்ளது சக்தி சவுந்தர்ராஜன் இயக்கத்தில் ஜெயம் ரவி நிவேதா பெத்துராஜ் நடித்துள்ள இந்தியாவின் முதல் விண்வெளி படமான டிக் டிக் டிக் படம் குடியரசு தினத்தன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன அணுதினமும் அற்புதமான தமிழ் நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்